தலைப்பு வரம் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவர் அவர் செல்வமோ பணமோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் அன்புடன் நட்டினையின் கவிதைச்சலுக்காக புத்தூர் ஜி ரேவதி